வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட இனிய முகமது அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடக்கின்ற அத்துணை நல்லும் அல்லாஹுவின் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அலகம் இல்லா கண்ணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே சில வருடங்களுக்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்த முஸ்லீம்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினர்களும் அமைதியை நடத்திக்கொண்டே இருந்தார்கள் உலகத்தில் எந்த கண்டமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எந்த தீவில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் விதவிதமான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நாம் எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கின்றோம் நேற்று ஒரு பிரச்சனை என்றால் இன்று விட கூடுகின்றது இன்றைய பிரச்சனையை விட நாளை பிரச்சனைகள் அதிகமாகின்றது மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அவரவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றார்கள் சோதனைகள் முடிவதில்லை பிரச்சனைகள் முடிவதில்லை இதற்கு மனிதர்கள் பல காரணங்களை தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டாலும் கூட முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன விடயம் அது உண்மையான விடயம் நதியவர்கள் சொன்னார்கள் நெருங்க நெருங்க உலகத்தில் சித்தனாக்களும் குழப்பங்களும் அநியாயங்களும் அத்தூழியங்களும் பாவமான காரியங்கள் தலைவி விரித்து ஆடும் என முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன விதயங்கள் இப்பொழுது முழு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் உலகத்திலே அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு கால வரையறையை ஏற்படுத்தி அது மனிதனாக இருந்தாலும் சரி ஜிண்களாக இருந்தாலும் சரி மலக்குமார்களாக இருந்தாலும் சரி வானம் பூமி எறும்பு யானை எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் அல்லா ஒரு கால வரையறை ஏற்படுத்தியிருக்கின்றான் பின்னால் அவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனை தவிர அவன் நிச்சய ஜீவனாக இருக்கின்றான் ஹையோ நிரந்தரமானவனாக இருக்கின்றான் அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பம் அவனுடைய முடிவுக்கு முடிவில்லை ஆரம்ப இல்லாமல் ல்லாமல்ரம்பமானவன் பிலா இ முடிவே இல்லாமல் முடிவானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் அவன் அல்லாத அவனுடைய அனைத்து படைப்புகளும் ஒரு நாளைக்கு முடிந்துவிடும் அந்த படைப்புகளில் ஒன்றான இந்த உலகம் முடிவதற்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் முகம்மது பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் சொன்னது நிதர்சனமாக நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன நபியவர்கள் உண்டாகுவதற்கு முன்னால் சில பெரிய அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சில சிறிய அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பெரிய அடையாளங்கள் கையாமநாளை மிகவும் அன்பித்து பின்னால் அவர்கள் உலகத்திற்கு வந்ததன் பின்னால் தான் ஏற்படும் அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்கின்றன மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் பெயரை தவிர வேற எதுவுமே இருக்கு வாழ்க்கை கூடிய வாழ்க்கை இருக்காது நாம் பார்க்கலாம் வாகனங்களிலே இஸ்லாத்தியை பற்றி எழுதியிருப்பார்கள் அல்லாஹு பற்றி எழுதியிருப்பார்கள் குரானை பற்றி எழுதியிருப்பார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் குரான் கூடியவர்கள் குறைவு அல்லாஹவுடைய சக்தி பவர் அல்லாஹ் என்று எழுதியிருப்பார்கள் குறைவோ ஆக இஸ்லாத்தை நிகழ்ச்சிகளிலேயும் அமர்வுகளிலும் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையிலே இருக்காது வாழ்க்கையும் அவர்களிடத்தில் இருக்காது உள்ள பள்ளிவாட்டல்கள் பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கும் காலியான வரக்கூடியவர்கள் பார்த்துவிட்டு செல்வார்கள் தொழுகை நேரத்தில் தொழுகை கூட நடக்காத ஆலயங்களை அவர்களுடைய நாம் பார்க்கலாம் லைட்டுகளை வகை வகையான காப்பயர்ந்த கொ பள்ளியில் வைத்ததன் காரணமாக அடிக்கடி திருட்டு போகின்றது எந்த ஒரு காரணத்தை வைத்து தொழுகையுடைய நேரம் முடிந்துவிட்டால் சில இடங்களில் பள்ளிவாசல்களுடைய களவுகள் அடைக்கப்படுகின்றது கொள்கைக்கு மாற்றம் கட்டப்பட்டதல்ல பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்பது முஸ்லீம்களுடைய நபியுடைய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்தான் அந்த தகாபாக்கள் கல்வியை கற்ற பெரிய யூனிவர்சிட்டி அதே மற்ற நபீத்தான் திகழ்ந்திருக்கின்றது முஸ்லீம்களுடைய அனைத்து நல்ல விடயங்கள் முடிவு செய்யப்படக்கூடிய இடம் பள்ளிவாசல்கள் யுத்தங்களுக்காக வேண்டிய கொடிகளை கொண்டு வந்து நடத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல் பணத்தை சேகரிப்பது பள்ளிவாசல் இப்படி பள்ளிவாசலில் அதிகமான கல்விகள் நடந்திருந்தனால் பள்ளி வாசல்களை சாதனங்களை கொண்டு அலங்கரித்ததன் காரணமாக பள்ளிவாசல்கள் கீழே உள்ளவர்களில் அவர்கள் தான் கெட்டவர்களாக இருப்பார்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள் அவர்களிடமிருந்து வெளியாகி அவர்களின் பக்கமே போய் முடிந்துவிடும் என்று சொன்னார்கள் வைத்து சமூகத்தை இரண்டு துண்டாக நாள் பிரச்சனை குழப்பங்களை சொன்னார்கள் உலமாக்கள் வானத்திற்கு மிகவும் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன பெரியடம் ஒரு மாதத்தை காலங்கள் நெருங்கிக் கொண்டே செல்லும் என்ற அந்த நூற்றுக்கு நூறு இல்லாத அதற்கு பக்கத்துறை நோன்பு முடிந்து வேகமாக சென்று கொண்டிருக்கும் அந்த காலத்தில் உள்ள நேரத்தில் நாம் பார்க்கலாம் காலத்திலே ஒருடம் அந்த ஆடையை பாப்போம் காலில் ஒரு செருப்பை எத்தனை வருடங்கள் பாவித்திருக்கின்றோம் ஆனால் இன்றோ நம்முடைய ஆடையிலும் பறக்கத்தில் சாதனங்களிலும் பறக்கத்தில் பணத்திலையும் நம்முடைய உணவிலையும் பறக்கத்தில் ஏன் மனிதர்களுடைய செயல்கள் கெட்டுவிட்டதன் காரணமாக நாளுக்கு நாள் அவைகளுடைய பரக்க குறைந்து கொண்டே செல்கின்றது நமக்கு முன்னால் வாழ்ந்த இம்மாம் சரித்திரத்தை நாம் மறைந்துவிட முடியாது அவர்களுடைய அல்லா எவ்வளவு செய்தான் என்று சொன்னால் உள்ள மிக முக்கியமான ஒரு இமாம் அவர்கள் உலகத்தில் வெறும் ஐம்பத்தி ஐந்து வருடம் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் எழுதிய ஒரு ஐம்பது கிதாபு யாவது நம்முடைய வாழ்நாள் கூற படித்தாலும் படித்து முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய நேரத்தில் அல்லாஹ் உள்ள இமாம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இமாம் அல்லா ஒரு கிதாபு அரபி ஓதி அந்த 15 40 அவர்கள் பாதி பகுதியை எழுதி முடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய முதல் கூட்டம் முதலாவது கூட்டம் சில ஆண்கள் அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து அராஜகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களை துன்புறுத்தி மனிதர்களுக்கு அனுகாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னும் பெண்கள் காசியா ஆடை அணிந்தும் அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நிறுவனம் என்று சொன்னால் குட்டையான ஆடைகளை அணிவார்கள் அல்லது இருக்கமான ஆடைகளை அணிவார்கள் அல்லது மெல்லிய ஆடைகளை அணிவார்கள் இந்த மூன்றும் நிர்வாகத்துடைய மறு பொருளாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம் சர்வசா அந்நிய பெண்களை விட்டுவிடுவோம் நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய பெண்களுடைய ஆடைகளை எடுத்து பார்க்கலாம் ஆண்களுக்கு கூட கூச்சமாக இருக்கும் அதைவிட சிறிய கொண்டு இன்று நம்முடைய பெண்கள் பாதைகளிலே வளம் வந்து மறுபொருள் குப்பையான ஆடையும் மெல்லிய ஆடையும் நிர்வாகத்துடைய மறுபொருள் ஆண்கள் கூட இருக்கமாக அணியக்கூடாது ஆண்களும் தன்னுடைய ஆடைகளை கொஞ்சம் அதுவும் பூர்த்தியாக உடலை மறைக்காது உறுப்புகள் வெளியிலே தெரிவதற்கு சொன்னார்கள் அந்த பெண்கள் ஆண்களின் பக்கம் கூடியவர்களாக இருப்பார்கள் ஆண்களை தன் பக்கம் கையாள்வார்கள் அதோடு நின்று ாமல் அவர்களுடைய முடி பற்றி கூட நம்பியவர்கள் சொன்னார் சகாபாத்தினுடைய கற்பனையில கூட வந்திருக்காது நதியார்கள் அந்த பெண்மணிகளுடைய ஆடி அசைவதை போன்று இந்த பெண்களுடைய மொழி ஒரு பந்தை கட்டப்பட்டிருக்கும் அது அங்கும் இங்குமாக ஆடி அசைந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்களை தொழில் கூடிய பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள் தொழுகை நடத்த வேண்டும் யாரும் கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தொழுகை மிக முக்கியமான ஒரு வணக்கம் இரண்டு பேர் இருந்தால் இமாமாக நின்று மற்றவர்கள் அதிகமான மனிதர்கள் பள்ளி வாக்களுக்கு வருவார்கள் விட்டு அவர்கள் பின்வாங்குவார்கள் என்ன தொழுகையுடைய மசால்கள் தெரியாது சட்டத்திட்டம் தெரியாது என்று இந்த வந்து உலக மசால்கள்ருக்கும் இயக்க நாளுக்கு முன்னேற்றம் உடையிலே முன்னேற்றம் நடையிலே முன்னேற்றம் வீட்டிலே முன்னேற்றம் கரையிலே முன்னேற்றம் ஆனால் அதே மாதிரி தான் ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னால ஜனாதாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டால் பள்ளியில் உள்ள இமாம் எழுதி சொல்ல வேண்டும் முதலாவது அதிகமான மக்களுக்கு ஜனாதா தொழுகை கூட தொழ தெரியாது அடிப்படையில் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி ஆனால் வீட்டில் பெரிய முன்னேற்றம் வீட்டு சாமான்கள் பெரிய முன்னேற்றம் நாளுக்கு நம்முடைய உடையில மார்க்கத்தில் அந்த அளவுக்கு நண்பனை அவர்கள் இரண்டு பேர்களும் நண்பர்களை போன்று பேசிக் ஒருவர் எந்துட்டைப்பதற்காக அவரை கொலை செய்வதற்காக அவரை தீர்த்து கட்டுவதற்காக இரண்டு பேரும் அவரை ஆரம்பிக்கின்றார்கள் வெள்ளத்தில் நண்பரை போன்று காட்சி தருவார்கள் ஆனால் விரோதியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய பூமிகள் கூட காய்ந்த வறந்தப்படும் ஒரு சில அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் எல்லாம் அவர்கள் நபியர்கள் சொன்னும்னுடைய நோக்கம் பணமாகத்தான் இருக்கும் காலையில இழந்தாலும் பணம் இளமையில தூங்கினாலும் பணம் கனவு கண்டாலும் பணம் பணம் என்ற இந்த நாகத்தை தான் எடுத்துக் கொண்டே எந்த இடத்திற்கு சென்றாலும் பணக்காரர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்படும் அது அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி திருமண வைபவங்களாக இருந்தாலும் சரி ஏன் தீனுடைய முக்கியமான பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி மதுர இருந்தாலும் சரி எங்க ஒரு கூட்டம் நடந்தாலும் பணக்காரர்களை தான் வைக்கப்படும் அந்த அளவுக்கு கரைசிகால் நெருங்க நெருங்க பணத்துடைய மோசம் மனிதர்களுக்கு அதிகமாகிவிடும் ஓளமாக்கல் இறைநேசர்கள் தக்குவாதாரிகள் அல்லாவே பயந்தவர்கள் சபையில் அழைத்தப்படமாட்டார்கள் அவ்வாறு அவர்கள் சபைக்கு வந்தாலும் சரி அவர்கள் ஏன் எடுத்து பார்க்கப்பட மாட்டார்கள் வராவிட்டால் இவர் வரவில்லையோ என்றும் அதிகமாகும் ஏதாவது அடிப்படையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு கட்டடையோ அதற்கு மார்க்க சட்டமோ வரையறை அவைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அதிகமானவர்கள் ஏதாவது அடிப்படையில் பணக்காரனா மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியோ மருத்தடை செய்யப்பட்ட முறைகளில் படங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற அடையாளங்கள் அதற்கு பின்னால் நபியர்கள் சொன்னார்கள் அடையாளங்களும் நடக்கும் இந்த அளவுக்கு இருப்பான் மாலையில் அவர் மாறிவிடுவான் மாலையில் அடுத்த நாள் காலையில் விடுவான் நான் பார்க்கலாம் ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புகழ் கிடைக்க என்பதற்காக உலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பெயருடன் அந்நிய பெயர்களை இணைத்து வைத்துக் உலகத்தில் கொடிக்கட்டை பறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்காகவே நிலை அறிவிக்கத்தை விட்டுவிடக்கூடிய வெளியே கொண்டு வந்துவிடு என்று அல்லாஹ் கூறுவான் பூமிக்கு கீழால் இருந்து பெரிய தங்க பாடங்கள் வெளியிலே கொண்டு வந்து في الأرض أسفالها நம்பிக்கப்படக்கூடிய நிலையில் தனக்கு கீழால் உள்ள அனைத்து சுமைகளையும் பாரமான வசக்களையும் சங்கங்களையும் அது வெளியிலே கொண்டு வந்து கொட்டுவிடும் மனிதன் கேட்பான் மாலகா ஏ பூமியே உனக்கு என்ன ஏற்பட்டு விட்டது அந்த பூமி கூறும்காக்கு மேலே என்றால் நபியர்கள் சொன்னார்கள் குடும்பம் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த மாதுளம் பெருசாக இருக்கும் யாரும் நினைக்காதீர்கள் இது ஏதோ கப்பலை என்று இன்னமே இல்லை நதியும் ஒரு மாற்றிலே கிடக்கக்கூடிய பாலை ஒரு பெரிய குடும்பமே சாப்பிட்டு அதை குடித்து பசையை தீர்த்துக் கொள்வார்கள் அது மாத்திரமல்ல ஐவாய் மிருகங்கள் மனிதர்களுடன் வந்து பேசும் செருப்பு பேசும் அவருடைய தொழில் அவளுடன் பேசும் அவருடைய சாத்தையுடைய பேசும் என்றெல்லாம் ஆட்சி கிடைக்க கூடாது என்று ஒளிந்து மறைந்து அவர்கள் மதீனாவில் இருந்து மக்களுக்கு வளம் வந்து கொண்டிருப்பார்கள் என்ற இடத்திற்கு மத்தியில் தபால் செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலிருந்து ஒரு சப்தம் வரும் அதற்கு பின்னால் பிடித்து அவர்களுடன் அவர்களுக்கு பின்னால் முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்று திரல்வார்கள் முஸ்லிம்கள் இந்த மொழியிலே இருந்து அந்த வேலையில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யும் நடிகர்கள் அடிமையே மறைந்திருக்கின்றான் வளர்த்தண்ட கூடிய முறையில் பல லட்சம் அவர்களுடைய பெரியார்களே எந்த அளவுக்கு கடல் பிரதேசத்திலையும் பெரிய ஒரு சுவர் இருக்கும் அதனுடைய பாதுகாப்பு ஒரு முறை சொல்வார்கள் கடல் பகுதியிலே உள்ள அந்த பெரிய கோட்டை சுவர் இடிந்து தூள் தூளாக ஆக்கிவிடும் மீண்டும் இரண்டாவது முறை கூறுவார்கள் அதற்கு பின்னால் அந்த ஊருக்குள்ளே சென்று அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அந்த வேலையிலே தான் ஒரு சப்தம் ஏதோ என்று மேலான பெரியார்களே பயங்கரமான பாதுகாக்கும் அவன்லையை பொழிய செய்வான் மரங்களை அற்புதங்களை உலகத்தில் கூறினார்கள் அதிகமாக இருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக் கொண்டே அவர்கள் அந்த காலகட்டத்தில் உமவி என்று பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலுடைய கிழக்கு நேரத்தில் இறங்குவார்கள் அவர்களுடைய மூச்சு விடுவதை கேட்டாலும் காத்திர்கள் இறந்து விடுவார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது அவர்களை கண்டுவிட்டால் உப்பு கரைவதை போன்று ஜட்ஜால் கரைந்து கொண்டே செல்வான் என்றாலும் இவர்களுடைய கரத்தால் அவன் குறை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே கடைசி வரைக்கும் அவனை அவனை கரைய விடாமல் அவர்களுடைய சில படைப்பிடங்கள் இருக்கின்றார்கள் அவர்களைப் போகின்றேன் அவர்கள் வந்து பயங்கரமான அனுகாயங்களை செய்வார்கள் நீங்கள் மலைக்கு மேலே ஒது என்று சொன்ன சொல்லவர்கள் மனிதர்கள் ஆனால் குட்டையானவர்கள் அவர்களுடைய ான் அவர்களை அடைரை கிளம்பி ஒவ்வொரு பாய்ந்து வந்து அந்த காலத்தில் பெரிய ஒரு மிருகத்தை அல்ல சபா மலைகளை திறக்க வைத்து அதிலிருந்து வெளியாகி விடுவான் மேலான பெரியார்களே உலகத்தில் உள்ள அனைத்து சிலுவைகளை அவர்கள் உடை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து களிமா சொல்வர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் இறந்து விடுவார்கள் அதற்கு பின்னால் உலகத்தில் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார்கள் உலகத்தில் வாழ்வதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு பின்னால் நீங்க முதலாவது சூரை ஊதி விடுங்கள் சொல்லி மீதான பெரியார்களே அன்புக்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹ் கூறுகின்றான் அதை பயங்கரமான தினம் மிகவும்க்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதை மறைந்து விடுவார்கள் அது மாத்திரமல்ல பத்து மாத காலம் வருவதற்கு முன்னால் அவர்களுடைய குழந்தைகள் பூமியிலே வந்து வீழ்ந்துவிடும் மனிதர்கள் போதையில் மயக்கத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கப்பட்டு சொன்னால் அதில் இருந்து கிளம்பி ஒவ்வொரு பாய்ந்து வந்து குழப்பம் கொண்டே இருப்பார்கள் அந்த காலத்திலே தான் அருதி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மிருகத்தை அல்ல சபா மலையை விளக்க வைத்து அதிலிருந்து வெளியாகிவிடுவான் பெரியார்களே அவர்களே செய்து கொண்டிருப்பார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து சிறுவைகளை அவர்கள் உடை தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் வாழ்ாம் அந்நியவர்கள் அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு பின்னால் நீங்க முதலாவது கூறுக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவார்கள் முன்னால் அவர்களுடைய குழந்தைகள் பூமியிலே வந்து வீழ்ந்துவிடும் பார்ப்பீர்கள் இறந்து விடுவார்கள் கடைசியாக அதற்கு ஆலை கூறுவார்கள் இறந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் நீங்கள் இறந்து எண்ணி வைத்துவிட்டேன் என்று சொல்லி சுமக்கூடிய மற்ற விசேஷமான நான்கு மலக்குமார்களையும் இப்போது உலகத்தில் அல்லாஹ மாத்திரம் தனிமையில் இருப்பான் நாற்பது வருடம் உலகத்தில் அல்லாஹ தனிமையில் இருக்கக்கூடிய வேலையில் அந்த வேலையில் அல்லாஹ் கேட்பான் முழு கொள்ளிய ஆட்சி இருக்கின்றது அதிகாரம் இருக்கின்றது உலகத்தை ஆழ்ந்தவர்கள் எங்கே அதிகாரங்கள் எங்கே அடக்கி ஆழ்ந்தவர்கள் எங்கே பெருமி அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ கேட்பான் இருக்க மாட்டார்கள் அல்லாஹவை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுக்கு தான் அதிகாரம் என்று அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டு நாற்பது வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் அதற்கு சிறாசியலை எடுப்பாற்றி சூர் செய்வான் முறை சூர் ஊதுவார்கள் அதற்கு பின்னால்தான் திறந்தவர்களாக காலில் செழிப்பு போடாதவர்களாக மகருடைய மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் பயங்கரமான நாள் அம்லா கூறுகின்ற பயங்கரமான நாள் இந்த உலகத்துடைய வருடத்திற்கு சரிசமம் எல்லா மனிதர்களும் அந்த ஓடி ஓடி வருவார்கள் சிலர்கள் வாகனத்தில் வருவார்கள் சிலர்கள் நடந்து வருவார்கள் இன்னும் சிலர்கள் அவர்களுடைய பாதங்களின் காரணமாக மீது முகம் குப்பர நடந்து மஸ்டருடைய மைதானத்தை வந்து வந்து நோக்கி நிற்பார்கள் இப்போதோ சூரியன் கோடி முப்பது லட்சம் மைல்களுக்கு மேலாளர்கள் சென்றது அந்த உஷ்ணத்தை எங்களால் தாங்க முடியாது ஒரே ஒரு மைலுக்கு மேலால் சூரியனை அந்த தினம் தான் மிக பயங்கரமான தினம் அந்த தினத்தில் தான் அல்லாஹ் நம் அனைவர்களிடமும் நான்கு கேள்விகளை கேட்பான் பதில் சொல்லாத நம்முடைய காலை நகற்ற கூட முடியாது அகற்ற கூட முடியாது என்று முகம்மது நதிமார்கள் என்னுடைய ஆத்மாவுக்கு மேலானுடைய நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை நம்மிடம் அல்லா குரானில் கூறுகின்றான் அவர்களுடைய நாடுகளுக்கு நாம் கூட்டு போடுவோம் அவர்களுடைய கைகள் பேசும் அவர்களுடைய நம்முடைய செயல்கள் உட்பட அல்லாஹுக்கு முன்னால் சரி ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரி அந்த மகளுடைய மைதானத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூட இருக்கின்றோம் அந்த கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்படத்தான் இருக்கின்றது நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாதகமாக அல்லது நமக்கு சாச்சு சொல்லித்தான் ஆகும் எனவே அந்த ஆகிராவிலே நஷ்டம் அடைந்துவிடக் கூடாது தோல்வியை திரும்பிவிடக் கூடாது மேலான பெரியார்களே கனவான்களே சகோதர்களே அதை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்ற உலகத்திலே தோல்வி தோல்வி இல்ல உலகத்தில் நஷ்டத்திற்கு பின்னால லாபம் தோல்விக்கு பின்னால வெற்றி ஆனால் ஆகிராவில் தோல்வி அடைந்து விட்டால் நிரந்தரமான தோல்வி இடி செய்ய முடியாத தோல்வி இடி செய்ய முடியாத நஷ்டம் மேலான மனைவி மக்களுடன் நம்முடைய நேர காலத்தை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நம்முடைய அனைத்து வணக்கங்களை கொடுக்கல் வாங்கல வியாபாரங்களை நடவடிக்கைகளை பழக்க என்றால் துணியாவிலேயும் அல்லா சந்தோஷமான வலுவை தந்து மேல்களே சகோக்கே பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பெரிய ஒரு செய்த பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இல்லாமல் அல்ல நம் அனைவர்களுக்கும் தோற்றி செய்வான மன்னிப்பாயாக பெற்றோர்கள் உட்கார்கள் உறவினர்கள் உலகத்து அனைத்து வாடும்லை கண்டித்துவிடாவில்ல்வாயி அனைவர்களையும் آمين آمين يا رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين